வணக்கம் நற்றினையின் நித்தம் ஒருமுத்து என்று உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள நமது மனமே நமக்கு ஒரு வழிகாட்டி என்ற கட்டுரையில் சில பகுதிகள் தாய் தந்தையரின் அரவணைப்பில் குழந்தை வளரும் போது துன்பங்களும் தெரிவதில்லை எல்லாவற்றையும் பெற்றோர் உடனடியாக கவனிக்கின்றனர் குழந்தைகளுக்கு அழுகை ஓய்கிறது வளர வளர உலகை நாம் உணர்கிறோம் ஆனாலும் படிப்பில் பிரச்சனை சாப்பாட்டில் பிரச்சனை ஆசிரியரிடம் பிரச்சனை என்று வாழ்வில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் மனித வாழ்வில் துவங்கி தொடர்கின்றன வாழ்வே மோசம் உலகமே மோசம் என்று மனிதன் பாட துவங்குகிறான் மிகப்பெரிய பணக்கார நாடு அமெரிக்கா சில ஆண்டுகளுக்கு முன் சின்னஞ்சிறு நாடான வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்தது உலகில் எல்லா நாடுகளுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பிடிக்கில் போய்விடுமோ என்ற பயம் அமெரிக்காவை எட்டியது இப்போது அவர்களது பிரச்சனை ஈராக் என்ற நாடு பிரச்சனைகள் பெரும்பாலான மக்களிடையே பயத்தைத்தான் ஏற்படுத்துகிறது இதன் அடிப்படையை ஆராய்வோமானால் பயம் பயம் என்பதில்தான் முடியும் அந்த பயம் எங்கிருந்து வருகிறது அதை ஒழித்து கட்டுவோம் என்று பார்த்தால் அது மனிதனுடைய மனத்தில்தான் தோன்றி விசுவம் எடுக்கிறது பலகீன மனம் மனிதர்களை சோகத்தில் ஆழ்த்துகிறது வாழ்க்கையே வேண்டாம் உலகமே வேண்டாம் என்று தீர்மானிக்க செய்து உயிரையே போக்கிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளுகிறது பிரச்சனைகள் நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடும் நாம் அவதிப்படுவோம் இது உலகில் நிரந்தரமானது இதை எப்படி சமாளிக்கலாம் என்று தீர்மானிக்க துவங்கினோமானால் நிச்சயமாக நமது மனமே நமக்கு ஒரு வழியை காட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் பலரும் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது அதையே எண்ணிக்கொண்டு அதே நினைவாக அதிலேயே மூழ்கி இதனால் பிரச்சினை முன்பு இருந்ததை விட இன்னும் பெரியதாகவும் அதிகம் துன்பமுள்ளதாகவும் மாறுகிறது எதுவுமே சாதிக்க முடியாதது அல்ல ஒரு அமைதியான சாந்தமான மனநிலையில் வேறு எந்தவிதமான எண்ணமும் இல்லாமல் நாம் சிந்திக்கும்போது சரியான பதிலை பிரச்சனையை சமாளிக்கும் வழியை நம் மனமே நமக்கு தூண்டும் என்கின்றனர் நம் ஞானிகள் ஜே என்ற இரண்டு ஆங்கில எழுத்துக்களால் தன் பெயரை கொண்டவர் தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற அறிஞர் பெரிய தத்துவானி சென்னை அடையாறில் உள்ள பிரம்ம ஞான சபையில் வளர்ந்து அங்கேயே படித்தவர் அவர் பெரும்பாலான காலம் அமெரிக்காவில் வாழ்ந்தார் அவர் பெரிய ஆன்மீகவாதி ஒரு சமயம் அவரும் லண்டன் பல்கலைக்கழக பௌதிக பேராசிரியர் டேவிட் பாமும் டெலிவிஷனில் பேச அழைக்கப்பட்டனர் பிரபஞ்சம் பற்றியும் பிரபஞ்ச உண்மைகள் பற்றியும் பேசினர் நோபல் பரிசு பெற்றவர் டேவிட் பாம் உலகில் எல்லா பொருட்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஒரு சமயம் தன் பேச்சில் என் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறினார் இதை கேட்ட இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுத்தால் பிரச்சனைகள் திரும்பிப் போய்விடுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் ஜே சொன்னார் பிரச்சினைகள் நான் அதையே எண்ணி கலங்கி மயங்கி விடுவதில்லை அதில் ஊறிப்போய் விடுவதில்லை கஷ்டங்களை எண்ணிக்கொண்டு கவலைப்படுவதில் அர்த்தமில்லை வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்போது என்ன தேவை நாம் அதுவற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அது மட்டுமல்ல அதுதான் சரியான முடிவு என்றால் நாம் உடனடியாக அதை அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் நாம் எடுத்த முடிவே நம்மை காரியத்தில் இறங்க செய்கிறது எடுத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றி பெற தூண்டிவிடுகிறது இதுதான் உண்மை என்றார் நன்றி வணக்கம்